பொங்கல் பானையை செஞ்சு வித்தாரே ஜோலார் பாட்டியார் ஒரு நன்றி சொல்லிட்டு வந்த பொங்கல் பானையில் எந்த மண்ணில செஞ்சது பெருசா கேக்க வந்துட்ட சூப்பரா பஞ்சர் பண்ணிட்டீங்க தலைவா தலைவா இது உங்களுக்கு நூத்தி கேஸ் தானே எட்நூத்தி ஒராவது என்ன நானே தேட்டிட்டேன் கொஞ்ச நாளா தான் அறுபது வருஷமா போகும்போது எடுத்துட்டு போக வேண்டியதான தலைவா இத கண்ட கண்ட இடத்துல வைக்க முடியாது ஏற்கனவே எங்க இருந்ததோ அதே இடத்துல வைக்கிற வரைக்கும் இது என் கையிலேதான் இருக்கும் எங்க இருந்தது எங்க தெரு கணத்து ஓரமா இருந்தது தண்ணி பிடிக்காமல்றையா பாத்து கைய மாறிச்சு விளைவு விபரீதமா இருக்கும் சொன்ன கேளுங்க உன்னாக்கடியா கேட்க மாட்டேங்க இந்தாங்க அதான் இந்த சில எட மாறனாவே போதும் மழை பெய்யும் என்ன உடனே நீங்க வரல ஒன்னு பண்ணிடுவேன் இந்த மெகா சீரியல் பாக்குற பழக்கத்தை இன்னைக்குதான் நீ விட்டு தொலைக்க போறியோ தெரியலையே மூஞ்சி பாரு அழுது அழுது தர்பூஷணி மாதிரி வீங்கி இருக்கு என்ன அந்த சீரியல்ல கிடைச்சா போதுங்க எவ்ளோ நல்ல பொண்ணு தெரியுமா பிரீத்திக்கு என்ன பிரெஷர் குக்கரா கேரண்டி குடுக்கறதுக்கு நீ பின் நம்ம பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் லட்சாதிபதி பேரை மாத்திக்க போறீங்களா காரணத்தை நான் சொல்றேன் வரவங்க யாருமே முயத கூடாது அதுக்கு லாட்ரி டிக்கெட் வாங்கி குடுத்துனும் அப்பா சொல்ல போறாரு இதுல என்னடா தப்பு விழுந்தா வீட்டுக்கு இப்ப எல்லாம் விழுந்தா கூட ஒரு வருஷமா யாருக்குமே பிரைஸ் குடுக்கல சொல்றாங்க அரசு நிதி நிலைமை இருக்கான் போட்டோ இருக்க தெரியாத சரஸ்வதி அங்கேயர் கண்ணி ஆர்த்தி ஸ்ருதி போருமா நான் எப்படி செலக்ட் பண்ணிருப்பேன் சொல்லு தமிழ் மகள் பொன்மாரி பூட்டாள் ஐ எப்படா கரெக்டா சொல்றேன் உங்க பையன் ஆச்சு இது கூட தெரியாதா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 என்ன இந்த பால் வேலை ஏறி போச்சு பஸ் டிக்கெட் ஏறி போச்சு தீவிரவாதிகள் போலீஸ் இறங்கி அப்படின்னு நடந்து போறாங்க அதெல்லாம் கேக்க மாட்டீங்க இந்த சிலையை கையில வச்சிட்டு பாலிட்டிக்ஸ் பண்றீங்க இப்போதைக்கு இதுதான் பரபரப்பான பிசினஸ் பிசினஸ் பண்றீங்களா கரெக்டா சொன்னீங்கப்பா யாரு இதுவா எனக்கு கவர்மெண்ட்ல செக்யூரிட்டி குடுத்துட்டாங்க என்ன தலைவா பத்து மணிக்கு வீட்டுக்கு போனா வரிசையா பத்து பதினஞ்சு கைலட்ட போட்டோ பெண் பார்க்க படலமா ஏகப்பட்ட போட்டோ வந்தது அதுல குழுக்கிற முறையில ஒன்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க வேஸ்டா வச்சிருப்பீங்களா போட்டோ எனக்குறேன் என்ன தலைவா இவ்ளோ கேவலமா பேசுற இத விடமா உன்னும் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிக்கா பண்ணிக்கணும் அழகியா தக்கார பச்சை அழகி வேணுமாடா ஆமா தலைவா காலையில பேப்பர் படிக்கல பெரம்பூரில் நான்கு அழகிகள் கைது அப்படின்னு போடுத்தாங்க ரெண்டு பேரை ஜாமீன் எடுத்து கொடுவே வச்சுக்கலைவா உன்ன கேட்டதே தப்புதான் கூட பாத்து தந்துற தள்ளி வச்சு பாரு காதிரா வயது நாற்பத்தி ரெண்டு என்ன தலைவா போயும் போயும் நாற்பத்தி ரெண்டு வயசு முஸ்லீம் ஆயா வியாக்கலாம் ஒற்றுமைக்கு நான் பாடுபடுறேன் அறிவு கட்ட வேணா என்னடா இருக்கு ராதிகா வயசு இருபத்தி நாலு என்ன படிக்கிறீஸ் என்னாதி வித்தியாசமான மார்கன் வியாதி வலது கண்ணு எடுத்துகண்ணா தெரியுது எடுது கண்ணு வலது கண்ணா தெரியுது என் கண்ண டாக்டருக்கே ஒரு சவாலா இருக்கான் உனக்கு டாக்டர் குமரி முத்துவா முத்துக்குமார் அடப்பாவி அதையும் சொல்றியா நாளைக்கு அவர்கிட்ட அப்பாயின் வாங்கிருக்கேன் எப்படியே குணப்படுத்திருவேன் சொல்லிருக்காரு டாக்டர் முத்துக்குமாராண்டா அம்மா சொன்னாங்க டாக்டர் முத்துக்குமார் ஒரு போலி டாக்டரா நேத்துக்கு ஒரு ஆள் போய் கண்ல போற சொல்லிருக்க கண்ணுல போறதானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணையே போட்டாரு கோலமா கண்ணிக்கு மாதிரி பாக்க வந்திருக்கு சார் கண்ணகி மாதிரி என்ன பாக்க வந்திருக்கா யவ் அட்ரஸ் விசாரிச்சியா கேட்டா சார் நான் தான் சிவச்சந்திரன் காப்பாத்திரமா நினைச்சிட்டேன் அதாவது இந்த சோப்பு ஊது ஊத்தி இதெல்லாம் கடை உடைய விட குறைச்சலா வைப்பாங்களே அதான சட்டம் போட்டு நீ ஆபீஸ்ல கொண்டு வந்து விக்கற இங்க பாரு எனக்கு வெத்தல பாக்கு போடுற பழக்கம் கூட கிடையாது கோவிலுக்கு போனா கூட அர்ச்சகர் கிட்ட ஐம்பது பைசா எக்ஸ்ட்ரா குடுத்துவேன் இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்போ நல்ல மூக்குப்பொடி இருக்கு சார் மூக்குப்பொடியா ஏன் வெத்தனை சார் இண்டியன் படம் எடுத்தா அவருதான் என் மூக்க பார்த்தா போடுற மூக்கு மரியா இருக்குற விட்டா கண்ணு வெளில விளம்பரத்துக்காக பாதி விலையில குடுக்கறோம் வேணாம் நீயே சிகரெட் குடிச்சு மூக்கால போகவிடு நான் சந்தோஷமா பாக்குறேன் பெண்கள் முற்போக்கா நடந்தா பிடிக்காத உங்களுக்கு ஓ மூக்கால போகவிட்டா முற்போக்கா வெரி குட் சார் மே என்ன சார் நீங்க எதையுமே இந்த ஆல்பத்தியாவது பாருங்க சார் என்ன ஆல்பாது ஆந்திரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா என்னது கல்யாணம் கட்டிக்க போற பொண்ணு ராதிகா போட்டோம் ஆயிடுச்சு அடுத்த வாரம் கல்யாணம் இப்ப போய் மாப்பிள்ள நல்லவரா கெட்டவரா சொன்னா நாங்க என்ன கேனீங்களா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருக்க மாட்டாமா டே மச்சி நம்மளை பத்தி யாராவது விசாரிச்சா ரொம்ப நல்லா சொல்லுவை தனியா பார்ட்டி தரேன் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஆமா உன்னோட பேர் என்ன ராதிகா சார் அது நான் கல்யாணம் கட்டிக்க போற பொண்ணு உன் பேர் என்ன உங்களுட் ராதிகா ரெடிமேட் ராதிகா ரெடிமேட் ராதிகா வணக்கம் தலைவா வர நாற்பத்தோராந்தி கல்யாண மாமே உயிரி பதினாலாம் தேதிவா அடட நீ ஐயம்பேட்டையா பொண்ணு ஆமா சார் அப்பா நல்லா இருக்காரா ரொம்ப நல்லா இருக்காரு பெரியப்பா வண்ணார்பேட்டையா அவரும் நல்லா இருக்காரு சித்தப்பா கொசப்பேட்டையா அவரும் நல்லா இருக்கா சார் இந்த ரெண்டாவது சித்த போடுத்து விழுத்துட்டு இருந்தாரு அண்ணம்மா கரெக்ட் அவர் பூட்டா பாப்புலர் நம்மளால பேட்டையா பாப்புலர் ஆகட்டும் இந்த பேட்டியார் கைதுன்னு வரத்துக்காயுங்க அவங்க பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ மாதிரி என்ன உழவு பாக்க வந்தாங்க பாவம் மாற்றி முடிக்கிறாங்க அதான் சூப்பரா பங்கர் பண்ணிட்டீங்களா என்னடா சொல்றேன் எதிராக அறிக்கை விட யோசிச்சேன் எப்படியோ நியூஸ் போய் செக்யூரிட்டியா வாபஸ் ஆகிட்டாங்க மயிலாப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு இந்த ஆளு கிட்ட மாம்பழத்துக்கு எந்த பஸ் போகும் கேட்டான் சார் கேட்டியா பன்னெண்டாம் நம்பர் பஸ்ஸுக்கு போல இருபத்தோரா நம்பர் பஸ் போகும் சொல்லிட்டானா ஆமா சார் கட்சியில பாரீஸ்ல இருக்க விட்டாங்க சார் இன்டர்வியூக்கு போக வேலை அம்பேது சார் உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா பஸ்ல ஏறணும் கண்டிப்பா டிக்கெட் வாங்கும் போது ஏங்க இது மாம்பலம் போகுமான்னு கேக்க வேண்டியதுதானே டிக்கெட்டா கேள்விப்பட்டதே இல்லையா சார் என்னைக்கு கவர்மெண்ட்ல பஸ் டிக்கெட் வேலையை ஜாஸ்தி பண்ணாங்களோ அப்பதான் டிக்கெட்டே வாங்குறதுல சார் அதாவது ஒவ்வொருத்தரையும் ஆட்சி மாறும்போது டிக்கெட் விலையாங்களா நீ எப்பல இருந்து வாங்குறது இல்லடா இந்த இருபத்தஞ்சு பைசாலேந்து ஐம்பது பைசா ஆக்கினாங்க இல்லையா அது உங்க அப்பா காலமாச்சியடா பஸ் கண்டுபிடிச்சே எங்க அப்பா சொல்றாரு கவர்மெண்ட்ல அந்நியமா பஸ் டிக்கெட் பண்ணிட்டாங்க அதுக்கு எதிர்ப்பா நம்ம குடும்பத்துல யாருமே பஸ் டிக்கெட்டே வாங்க கூடாது அவர் டிக்கெட் வாங்கிட்டு ஏன்டா டே எந்த பஸ் எந்த ரூட்ல போகும் தெரியல நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு போய் என்னடா ஆக போகுது அடுத்த வாட்டி ஸ்ட்ரைக் வரும் அப்ப ஆள் எடுப்பாங்க நீ எந்த ரூட்ல ஓட்டலாம் நல்ல ஒண்ணும்ான திருத்தணியில சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன் ஏன் சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நல்ல கல்யாண மண்ணுமா புடிச்சு கிராண்டா பண்ணிக்கலாம் இருப்பீங்க போல இருக்குமா சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கிறதுனா அது பேர் கஞ்சத்தனமா என்னோட கல்யாண தண்ணிக்கு சிவானந்த ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் சாப்பாடு போட போறேன் கோவில் அன்னதான திட்டத்துக்கு உண்டியில ரெடிமேட் ரெடிமேட் ட்ரெஸ் மணி வாங்கிடுவேன் அவங்களே எனக்கு ரெடிமேட் பிடிக்கவே பிடிக்காது என்ன பத்தி உனக்கு தெரியாதுக்காக துணி வாங்கி வச்சிருக்கேன் தான் பிடிக்கும் இந்த புடவ கூட ரெடிமேட் என்னது ரெடிமேடா பாக்குறீங்களா ஐயோ என்னது இங்க பாருமா நீ சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போ கல்யாணத்துக்கு ஒரு நிமிஷம் நீங்க இவரோட செக்யூரிட்டி என்ன வாடாப்பட பேசுறீங்க அரசியல் பெரிய ஆளானு ஆசைப்படுற அவர் ஐயா வரீங்களான்னு கேக்குறாரு வரைய பாங்கறிய அப்படி எல்லாம் செய்ய கூடாதுரா அந்த தொப்பில டமால் ஐ டமால் அப்படி கூப்பிக்க கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க கற்பக மேகா சீரியல் இப்படி ஒரு சீன் வருதுங்க ஐயோ வாழ்க்கையும் சீரியலையும் ஒண்ணாக்காத வாழ்க்கையும் சீரியல் தாங்க ஹலோ சீவா வாங்க வாங்க நந்தா வாங்க இது என்னோட அப்பா அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா என்னங்க மாமியாரி மா என்னங்க அதெல்லாம் பண்ண முடியாது அழகா இருக்கணுங்கறதுக்காக இவங்க ஃப்ரெண்டா வச்சிட்டு இருக்காங்க மிஸ்டர் சிவா இவரு என்னோட அப்பா அப்படியா பொதுநல புள்ளி ஐயம்பேட்டும் பொதுநல பூச்சி பொதுநல புழு அப்படின்னு கேவலமா இருக்காத நேற்று கல்யாண பொண்ணு தனியா மீட் பண்ணி ஒரு லெட்டர் குடுத்துச்சேன் என்ன மேட்டரு மீட்டிங் இதுல நான் மருந்து உள்ள வச்சிட்ட எடுத்துட்டு வரேன் என்னது கல்யாண பொண்ணு தனியா சந்திச்சு லெட்டர் குடுத்தாள எனக்கு அன்புள்ள தங்கை ராதிகா எழுதியது என்னை மன்னித்து விடுங்கள் நான் வேறு ஒரு அழகானவரை காதலிக்கின்றேன் அவர்கே கல்யாணமும் செய்து கொள்ள போகின்றேன் உங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கும் என்புக்கள் அன்பு தங்கச்சி ராதிகா ஜெயக்குமாரா பாத்தீங்களா நான் பயன் த மா சிவா என்னடா என்ன கேளுவா அந்த பொண்ணோட மொத்தமா எல்லாரும் ஆயிரம் விசாரிச்சு உன் ஃபிரெண்டு பண்ண காரியத்தை பாத்தியா சாரி சிவா இவ இப்படி பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இவ்ளோ என்ன சொல்லமா இருக்கு ஆமா ஏதாவது பிரச்சனை வந்தா கைட்டு உடனே ஏன் அனிங் ஏங்க விளையாடுறீங்களா கல்யாணம் நின்று போச்சு மெட்ட குடுத்த அட்வான்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப போய் மாப்பிளன்னு வளர்றீங்க அந்த ராதிகா இருக்கு இந்த ராதிகா நான் என்ன நினைக்கணும் ராதிகா நெனம்மா நினைச்சிட்டேன்பா சிவா நான் உங்களை ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டேங்களே என்ன கஞ்சி அடிக்கிற பழக்க இருக்கான்னு போறியா அது இல்ல சிவா என்ன மாப்பிள்ள கூட ரெடிமேடே கிடைச்ச கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் கடவுள் புண்ணியத்தால உங்க கல்யாணமும் நின்று போச்சு கடவுள் புண்ணியத்தால நின்னு போச்சா விளையாடுறியா என்னோட ஆசையும் நிறைவேற போகுது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்னும் திட்டம் போட்டு ஓட வச்சிட்டு என்ன மடுக்க போலான்னு பாக்குறீங்களா என்னமா பேசுற அவளுக்கு எனக்கு கொஞ்சம் கூட ஒத்தே வராதுமா அவ எல்லாமே ரெடிமேடா வாங்குறவன் எல்லாத்தையும் துணி வாங்கி தைக்கிறேன் நான் கூட கூட கம்பி தனியா துணி தனியா வாங்கி தைக்கிறேன் என்ன பேசுற அவளுக்கு எனக்கு ஒத்து வராது சிவா அரசியல் என்னா நான் முடிவு பண்ணிட்டு என்ன இனிமே ராதிகாத்தா மருமகன் அண்ணாமலைக்கு போய்டுவாங்களா சிவா நாங்க எந்த பொண்ணு செலக்ட் பண்ணாலும் உனக்கு ஓகே ஆமா சொன்ன அப்பாரு சம்பந்தே உங்களுக்கு ஓகே தானே கரும்பு ரெடிமேட் ராதிகை அப்பா இல்லையா பாத்தீங்களா பாத்தீங்களா எவ்ளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஒரு ஒத்துன போதாதா கட்டிமலை கட்டி கெட்டிமலை என்னடா என்ன தலைவா உங்களுக்கு இருந்தேன் ஏன்டிக்காதி கட்டும் போது எல்லாரும் அச்சத்தை போட்டீங்கல்ல அச்சதிக்கு அரிசி எங்க வாங்கினீங்க நம்ம தெரியும் கடையில் தானே அதுக்கு என்ன ரேஷன் கடையில் அரிசி வாங்கும் போது அதுக்காக கல் அப்படிங்கற எண்ணமே கிடையாதா சும்மா மஞ்சள் கலந்து போட்டீங்க டம் டம் விழுந்து ஐயோ நெத்தியெல்லாம் வீங்கி போச்சு கல்யாண மாலை சூப்பரா இருக்கா இல்லையா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழரை மணிக்கு வருமே நான் அந்த மாலையே சொல்லலமா இவங்க போட்டு கல்யாண மாலைய கேட்டேன் ஏன்னா நான் தான் ஏற்பாடு பண்ணது ஓ நீ தான் ஏற்பாடு பண்ணியா கேட்டா கையில வச்சுக்கிறதுக்கு சென்ட் இல்லன்னா சும்மா இருக்க வேண்டியது தானே பஞ்சு மிட்டாயே குச்சியில சுத்தி குடுத்துருக்கான் அவ்வளவுதான் எல்லா குழந்தைகளும் மாமா மாமா மாமா நம்மளோ சுத்தி சுத்தி வருது கர்சில பாத்தா வெறும் குச்சியோட நின்ன தெரியுமா அத விட அணிமூன் யாரோட போறீங்க மாமனாரோடய அப்பாவோடயும் என் துணைக்கு வரியா என்ன அறிவு இருக்கடா ஹனிமூன் யாரோட போவாங்க தாலி கட்டினா பொண்டாட்டியோட போக முடியும் எங்க ஆபீஸ் ஒன்னா உடைய போயும் என்ன சொல்றீங்க இல்ல இல்ல அவளுக்கு லீவு கிடைக்காது சொன்னேன் இல்ல தலைவா அணிமூன் எங்க போக போறேன்னு கேக்க வந்தேன் ஏன் உனக்கு ஏதாவது ஹாலிடே ரிசார்ட் இருக்கா எனக்கு தெரிஞ்ச டாக்டரோட கெஸ்ட் ஹவுஸ் எண்ணூர் பக்கத்துல ஒரு குட்டி தீவுல இருக்கு வேணா அங்க போயிட்டு வாங்களேன் நாங்க கல்யாணத்தை ஏற்கனவே வீடியோ வி சிடி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் நீ ஒன்னு இன்டர்நெட் மார்க்கெட் ட்ரை பண்ண வேணா வாயை பத்தி சும்மா இரு அது இல்ல அது இல்ல அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனீங்க இன்னைக்கு மறுபடியும் செக்யூரிட்டி வந்துருக்கீங்க எப்பா வெக்கமான இல்லன்றீங்களா புதுசா எண்பத்தி ரெண்டு பீன் ஒரு சாதி ஆரம்பிச்சு என்னது எண்பத்தி ரெண்டு பீனு ஒரு ஜாதியா அதுல எண்பத்தி ரெண்டு கேசட்ட ஒன்னா சேர்த்து கேசட் இல்லடா கேசு எங்க புது சாதியில மொத்தம் மூணு கோடி பேர் இருக்கும் அப்படி போடுற முன்னெல்லாம் பொழுதுபோல கட்சி ஆரம்பிப்பாங்க இப்ப பொழுது போலன்னா புதுசா ஜாதி ஆரம்பிக்கிறீங்களா ஏன்னா நீதான் ஜாதி கட்சி ஆரம்பிச்சிருக்கிய உனக்கு எதுக்கு அரசாங்கத்தில இருந்து பாதுகாப்பு எங்க ஜாதி காரங்களுக்கு நம்ப முடியாது தலைவா போட்டு சாத்திடுவாங்க அந்த பயம் இருந்தா சர்தான் நேரம் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும்னால சீக்கமே ஒரு பெ கேரளால ஒரு பொண்ணுக்கு ஒரே பிரசவத்தில நாலு குழந்தை பிறந்ததான் என்ன பேசுறீங்க என்ன மரியாதை இருபத்தஞ்சு மஞ்ச கயத்துக்கு இவ்ளோ வேல்யூவா தமிழ் பண்பாடு பேசுதே மிகாதீ கோல் ரெடியா இருக்கு அப்பா எங்க கிளம்பிட்டீங்க என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற நேத்து சாயங்காலமே சொல்ல இல்லையா நாங்க நாளைக்கு காசிக்கு போறோம்னு காசிக்கு போவீங்க ஆறு மணிக்கு பட ஆரம்பிச்சா ஒன்போது மணிக்கு முடிஞ்சிடுமே நேத்து சாயங்காலம் இந்த ரெண்டு கழக அடிக்கிற லூட்டி தாங்க முடியலன்னு நீ பேசின்றது என் காதல விழுந்தது வர வர மனசாட்சியோட கூட பேச முடியலப்பா அம்மா நீ மட்டும் கிளம்பிட்டா தமிழ்நாட்டில டிஆர்பியே விழுந்துருமா அப்புறம் யாருமா மெகா சீரியல் பாப்பாங்க என்ன தெனிங்க நான் வந்தோன்னு உங்களோட எப்படி எல்லாம் சண்டை போன நினச்சிட்டு இருந்தேன் உடனே ஊருக்கு கிளம்புறீங்களா அதனால என்ன நான் ஊருக்கு போயிட்டு வந்த சண்டே ஆரம்பிச்சுக்கலாம் சின்ன பாப்பா பெரிய பாப்பா ரெண்டும் சேர்ந்த அவ்வளவுதான் கலக்கிட போறீங்க சரிமா என்னங்க போகும்போது அப்படியே அம்மன் கோயிலுக்கு போய் பாம்புக்கு பால வாத்திட்டு போயிடலாங்க ராதிகா சரியான சந்தர்ப்பம் நீ அதே கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற கீரிக்கு மோர் ஊத்திடு சார் பொரியர் பொரியரா யாருக்கிட்ட இருந்துப்பா யாரோ டாக்டர் மாத்ருபூதமாவும் சார் யாரோ டாக்டர் மாத்திரபூதமா தெரியாம தமிழ்நாட்டில் இருக்கியா தெரியல சார் கல்யாணம் மாத்திரபோதனா போயிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்திர மணிக்கு மேல என்னையா பண்றீங்க குடும்பத்தோட பாக்க வேண்டிய ப்ரோக்ராம் இல்லையா என்ன டாக்டர் மாத்திருபூதம் ஏதோ ஒரு பார்சல் அமிச்சிருக்காரு எனக்கு என்ன சந்தேகம் என்ன கேட்கலாம் பதில் எகிரி போகும் நல்ல வேலை பள்ளி எகிரிடுன்னு சொல்லாத விட்டீங்களே என்னங்க என்ன மாத்திரபோதுமே சொல்லிட்டாரு பையனா பொண்ணா ஒத்தையா ரெட்டியா டெல்மி நல்லா கேட்டுக்கோங்க என்னால குழந்தை பெத்துக்க முடியாது என்னடி விளையாடுறேன் பாட்டி பிரசவி காலத்துல கிராமத்துல மருத்துவ வசதி கிடையாது உங்க அம்மாக்கு ஏதோ இந்த ஹெப்டைட்டிஸ் பி அது மாதிரி ஏதோ ஊசிகிசி போடாதனால சில காம்ளிகேஷன் ஆயிடுச்சு இப்பதான் விஞ்ஞான வளர்ச்சி எப்படி ஆயிருக்கு நேரம் காலம் நாள் நட்சத்திரம் லக்னம் எல்லாம் பாத்து குழந்தைய வெள்ளாங்க அப்புறம் என்ன எனக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாமே ரெடிமேடு தாங்க ஒரு குழந்தைய பத்து மாசம் சுமந்து பெத்து கஷ்டப்பட்டு வளர்க்கற பொறுமையெல்லாம் எனக்கு கிடையாது என்னங்க நாட்டுல எத்தனையோ அனாத குழந்தைங்களா இருக்கு அதுல ஒரு குழந்தை தத்து எடுத்து வளர்த்து தத்து எடுக்கறதா தத்து எடுக்குறது என்ன தப்பான காரியமா தத்து எடுக்கிறது தப்பான காரியம் கிடையாது பெத்துப்போம் அப்புறம் எவ்வளவு வேணா தத்து எடுத்துப்போம் இல்லையா உலகம் கேவலமா பேசும் அதெல்லாம் முடியாது ரெடிமேடா ஒரு குழந்தைய தட்டு எடுத்து வளர்க்குறது நான் முடிவு பண்ணிட்டு நீ மாத்திரம் முடிவு பண்ண போற மாதிரி எங்க அப்பா அம்மா வந்து கேட்ட நான் என்ன பதில் சொல்றது அவங்க வரதான் மூணு மாசம் ஆகும் இல்ல அது குழந்தை போறதுன்னு சொல்ல முடியுமா நீ என்ன பப்ளிக்ல செலிபிரேட்டியா வந்ததும் அவங்களை சம்மதி கேட்க வேண்டியது என்னோட பொறுப்பு போதுமா நீ ரொம்ப பிடிவாதம் பண்ணாரு கல்யாணத்துக்கு முன்னாடிதான் ஏதோ தத்து எடுத்து காதல விழுந்தது கேட்டுட்டியா உனக்கு பெரிய மனசு தலைவா அப்படியா தத்து எடுக்கிற கான்ட்ராக்டா எனக்க கூட தத்து எடுக்கிற கான்ட்ராக்டா தெரிஞ்ச நினச்சியாட்டான ஒரு ப்ரீ கேஜி இருக்கணும் இருக்குமா கோணி பையன்டா குழந்தையோட புத்தகத்தான் கொண்டு வரதுக்கு மொத்தம் இருபது கேஜி இருக்காத இப்போ வர நீ இப்ப குழந்தையோட வர முடியாதுரா பேப்பர் படி இல்லையா டெய்லி உன்னுடைய மாவட்ட செயலாளருடைய வீடு பத்துக்குச்சு எப்படி நைட்டு சிகரெட் குடிச்சிட்டு கீழே போட்டுருக்காரு அணைகளை பத்துக்கு என்ன தெளிவா போட்ட சிகரெட்டு காலால மதிக்க வேண்டியதான தீ மதிக்கிறது காட்டுமராட்டித்தனம் என்ன ராதிகா உங்க சொல்ற என்னோட மாம் அப்படின்னு கூப்பிடானா இல்ல மம்மி அப்படி கூப்பிடானா ஆயா ஆயா கூப்பிடான் கூப்பிடறேன் உங்களே எப்படி கூப்பிடான் சொரண்டி சுரண்டி ஐயா ஐயா கூப்பிடுறான் சாப்பாடு போட்டியா சாப்பாடு போட்டா சோறுவானா துட்டு கூட ஆயா वे, कर। ா திட்டு அப்படியா என்ன வித்தியாசமான குழந்தையா இருக்கான் பாட்டு குழந்தை விட்டு போயிட்டான் வணக்கம் தலைவா வாடா என்ன நீ குழந்தை விட்டு போயிட்டு அது என்ன எப்படி ஒண்ணுமே சொல்லல இது என்ன வாஷிங் மிஷினா கூடவே மேனுவல் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுடா புது ட்ரெஸ் குடுத்தா அழுக்காக்கிட்டு போய் பொருள்றா மண்ல பழைய ட்ரெஸ்ஸே போட்டு இருந்ததுல என்ன ஆசிரமோ ஆமா அவன எங்க பிடிச்சான் அகாடமி அகாடமி சிக்னல் இல்லையா படிச்சான் நடிகர் அப்பாசு கான்வென்ட் நடத்துறாரு கான்வென்ட் கான்வென்ட் எப்படி தெரியும் அது கேட்டுக்கணும் தெரியுமா சிக்னல் சிந்தாதிரி பேட்டியா சவுத் மட்ராஸ்ல இருக்கிற முன்னூத்தி ஐம்பத்தி ீங்கடுக்கணும்னோம் இவன் தான் பிச்சை எடுத்து பையனை திருடி கொண்டாந்து கூட்டம் இல்ல கொஞ்சம் குடுப்பாட்டி ஓரளவுக்கு மானிட்டு போடுங்களேன் போறேன் ஆனா சும்மா இல்ல பையன் ரெண்டு நாளா பிச்சை எடுக்கல அமௌண்ட் நியாயமான விஷயம் ரூபாய் ரெண்டு தப்பா சிக்னல் ரூபாய் பாவி யோ என்ன பாவின் உனக்கு டவுட் இருந்தா நேர அங்க அந்த மாபீஸ் இருக்கு எந்த சிக்னல் எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதுன்னு கம்ப்யூட்டர் பிரிண்ட் குடுக்கறாங்க என்னமோ ஆர்பிஜி சிலிண்டரில் பேசுறா மேடான மெட்ரா ஆரம்பிச்சிருக்காங்க சிக்னல் பிச்சு எடுக்கிற பிச்சைக்காரங்க போலீஸ்க்கு மாமூல் கொடுத்து எக்ஸ்ட்ராவா ரெட் லைட் ஏரிய விடுறாங்களா முப்பது வரைகான தடவை நாம ரெண்டு பேரும் போய் உங்களை மாதிரியே ஒரு அழகான குழந்தைய தத்தெடுக்கலாங்க என்ன மாதிரியே அழகான குழந்தை அங்க எப்படி வந்து சண்டை போடுவா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ஹலோ சிவா சார் வாங்க வாங்க என்ன நீங்க கல்யாணத்துக்கு வராது வச்சுட்டீங்க ஒரு ஆள பாக்க வெளியூர் போறீங்களா நம்ம ஊர்ல இல்லாத ஆளா ஒரு ஆளை பாக்கறது வெளியூர் போறீங்களா கல்யாணத்துக்கு வந்தாலும் இல்ல வாழ்த்து செய்தி அனுப்பணும் ரெண்டுமே செய்யலன்னா மரியாதை தெரியாத ஜென்மங்கள்னு வச்சு அடுத்த வாட்டி கூப்பிட மாட்டோம் என்ன நீங்க வரலயேங்க என்னப்பா சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம் அப்பா பிரெண்டு கால ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் நல்லா வாழ்த்துங்க சார் போர் இன்டூ போர் பதினாறு பையனாறு நல்லா இருங்க அவசரப்பட்டு குழந்தை இதான் வாழ்த்தா அது இல்லப்பா குழந்தை பிறந்து வளர்ந்தா ஸ்கூல்ல சேர்க்கணும் இல்லையா சேர்க்கணும் பிஏவில ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அட்மிஷன் புல்லு ஹோலி அந்த ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அட்மிஷன் ஒன்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நோ சான்ஸ் எங்க தமிழ்நாட்டில் இது நாலு தான் பள்ளிக்கூடமா நீங்க இதுலதான் படிச்சீங்களா கிராமத்துல கீர்த்து கொட்டால சோசியல் ஸ்டேட்டஸ் ஒண்ணு இருக்குல்ல ஓ சமூக அந்தஸ்து எனக்கு ஒரு விஷயம் புரியலீங்க இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல எல்லாம் முதல்ல அப்பா அம்மா கூப்பிட்டு அவங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க அவங்க புத்தாலியா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் புட்சாலியா இருந்தது அவனுக்கு நல்ல படிப்பு சொல்லி கொடுத்தா பள்ளிக்கூடம் இருபதாயிரம் சரி போனா போதுல கண்டிஷன் பள்ளிக்கூடத்துல இருந்து வீடு ஒரு கிலோமீட்டருக்குள்ளதான் அவங்க அளந்து பையன சேர்த்துக்கிட்டாங்க திடீர்னு ஆறு மாசத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு வீட்டுல இருந்து பள்ளிக்கூடம் ஒன்னே கால் கிலோமீட்டர் ஆயிடுச்சு எப்படி ஒன்மே டிராபிக் ஆகிட்டாங்க மறுபடியும் அளந்து பாத்து நோனோ நீ ரூல் மீறி பத்தாயிரா பணம் கேக்குறேன் கோச்சிங் அறுபதாயிரம் ரூபாய் இது தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்கிரம் ஆயத்தியா முதல் பையனுக்கே அவ்வளவு போராட்டம் இருந்தாலும் நாலாவது பையன் வரைக்கும் இவரு பெத்துப்பாரா நாம குழந்தையே பெத்து கூடாதான் நீங்க மட்டும் முட்டையிட்டு குஞ்சுப்பீங்க நாங்க சும்மா இருக்கணும் இந்தியாவுக்குன்னு பொதுவான சிவில் சட்டம் வரணும் அப்பதான் இந்தியா முன்னேறம் பெரிய அட்வைஸ் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கறேன் நீங்க போய் அஞ்சாவது ரெடி பண்ணுங்க போங்க சார் இருக்கான் தத்த எடுத்துக்கலாமா அப்புறம் தடுமாறிடு என்ன சொல்றேன் கூப்பிடுது என்ன அரசியல விட்டு விலக போறியா 15 பதினஞ்சு வயசு பையன்டுவோம் அஞ்சு வயசு பையன அப்படிதான் நினைக்க நான் எங்களுக்கு தெரியும் கடைசியில என்ன பண்ணுவேன் அஞ்சு மூணு வயசு பையன கொண்டாந்து விடுவது வேணுங்கிறது பயஞ்சு வயசு பையன் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் ஒண்ணானுவ நட்புக்கேன் ஐயாயிரா வாங்கினேன் அது பிசினஸ் அப்போ நட்பு வேற தொழில் வேறங்கற கட்டாயம் நட்பு மட்டும் இருக்கட்டும் இனிமே உறவு கிடையாது என்ன தலைவா சொல்ற ஆமாண்டா உறவு வேற நட்பு வேற புரியலையா யாருக்கு புரியுது பெரியவங்க சொன்னா அப்படியே கேட்டுக்க வேண்டியதுதான் தலைவா இந்த ரெண்டாவது தத்து எடுக்கிற கான்ட்ராக்டர் எனக்கு குடுத்துனா அந்த தத்து பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் வாங்கி தர மூதேவி இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறாங்க ரொம்ப ஈஸி ஒரு வீட்ல இருந்து ரெண்டு பையன் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்தேன்னு வச்சுக்க பிரின்சிபால் வீட்டு வரைக்கும் துணைக்கு வந்துட்டு போவாராம் ஆமாண்டா அவ்வளவு காலேஜ் பத்து அடிக்கு ஒரு காலேஜ் இருக்கு தெரியுமா தலைவா இந்த தடவை ஊழலே பண்ணாம தத்தெடுத்து ஒரு உப்பு வாங்கிட்டு வாங்க நிறுத்துங்க சரி தாண்டி உப்பு தாண்டி உப்பு தாண்டி உப்பு வாங்கிக்கிறேன் போடா போட்டிகா நான் கிளம்புறேன் ஜாங்கிரில சக்கர கொஞ்சம் கம்மியா போச்சு ஜாங்கிரியா நான் ஏதோ மஞ்சள் கலர் முறுக்குன்னு நினைச்சேன் ஜாப்பிடத்துக்கு நீ என்ன வேணா கூடு அதுக்கு முன்னாடி அது பேர் என்னன்னு சொல்லிடு சில சமயம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டு கடைசி ஜியாமியாமுக்கு அப்படின்னு ஒன்னு கேப்போம் அது என்னன்னு பாத்தா ரபா உப்புமாவா இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த இப்பிண்டல் பண்றியா இங்க இருக்க பெங்களூருக்கு போயிட்டு நாளை நீங்க திரும்பி வர போறேன் பாக்ஸ் ரயில்ல பிரிச்சேன்னா எங்க சார் பிச்சு எடுத்தீங்கன்னு கேக்க மாட்டா கேட்டா குடுத்துட்டு போங்க அவ்வளவுதான் ரயிலே குவிச்சிருவான் ஒரு புருஷன் வெளியில நல்லபடியா சாப்பிடுறதே உனக்கு பிடிக்காதா ரயில்ல கண்டதையும் சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்க வேண்டாமேன்னு ஓ இதை சாப்பிட்டே கெடுத்துக்கலாங்க என்னங்க நீங்க தனித்தனியா சாத்தாலும் வயதுக்குள்ள போடுதும் எல்லாம் ஒன்னா தானே போகுது தலைவாடமான அங்க போய் அழகான ஒரு குழந்தைய தத்து நல்ல விஷயம் தான் இப்ப பெங்களூர் போயிட்டு இருக்கேன் வந்துருவேன் உலக தத்து தினம் உலக தத்து தினமா இத்த நாள் அது ஒண்ணுதான் கொண்டாடாம இருந்தாங்க அதுவும் ஏகப்பட்ட பேர் வந்துருவாங்க. ஓ? வந்துருவாங்க போய் நல்ல பையனா பொறிக்க வச்சுட்டா நாளைக்கு அவங்க வீட்டுல கொண்டு வந்து போட்டுருவாங்க டோர் டெலிவரியா உங்களுக்கு எப்படிப்பட்ட பயன் வேணும் எனக்கு பதினஞ்சு வயசு பையன் பத்தாவது படிச்சிருக்கணும் தொண்ணூத்தி ரெண்டு இருக்கணும் பேசியே கவுக்குறது ஜாதி தெரியுமா நடுவுல யோசிக்கல மொத்தமா கவுத்துருவாங்க அதெல்லாம் ஒண்ணு ராதிகா நீ வேணா இவனோட போ நீ பையனை பாத்து செலக்ட் பண்ணிட்டு வா சரிங்க நான் இப்பவே ஆபீஸ்க்கு போன் பண்ணி லீவ் சொல்லிடுறேன் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியாதுங்க ஆஃபீஸ் ஆனாலே கேன்சல் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க நானும் போய் பயணம் பண்ண முடியவா இன்னும் ஒரே ஒரு கை தான் போடுற என்ன தலைவா நீடி எழுத்தான் பிச்சா என்ன ஆமா அதுக்கு ரசீது சார் என்ன தலைவா பெங்களூர் ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது இருந்ததா இன்னும் தட்டுப்பையன் வீட்டுக்கு என்ன பண்ணீங்க ஒரு மாசம் கழிச்சு அழைச்சிட்டு போலாம் இருங்க ஓராங்க வர பேர இட்ல வருமாட்டா வயசான ஒரு ஆள் வரா எல்லாம் முகத்துல நிதி கடை தெரியுது பாருங்க நீங்க நான் ஆசிரமத்தில இருந்து வர இப்பதான் டெலிவரி பண்ணிட்டு போனாங்க அநாத ஆசிரமத்தில இருந்தா வரீங்க ஆமா அப்படியா குழந்தைங்க குழந்தைங்க நான் தான் ஐயா, நீங்க பத்தாவது படிச்சிருக்கணும்பு மார்க் இருக்கேன் வயசு ஒன்னு பாவி உத்தனையும் என்னடா இப்போ வீட்டு விட்டு வெள்ள அனுப்பு நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் எனக்கு எவ்வளவு அன்பான டேடியும் மம்மியும் கிடைச்சிருக்காங்க டேடியும் மம்மியா ஆமா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அய்யோ டேடி டாடி என்ன காசு வைச்சிருக்கிறான் என் சொந்த ஊருக்கு போய் இருந்துட்டு வரங்க வாடி கூடவே குழந்தை கூட்டுனு போய் ஏன் நீதான தத்து எடுத்துருக்க கூட்டு போடியே அப்பா அப்பா தான் அப்பா நான் ஒன்னு கேப்பேன் வாங்கி தருவீங்களா கேட்டா மகனே கேள்வி எனக்கு ஒரு பல்சு வாங்க உலகத்துல எந்த அப்பனுக்கா இந்த பாகியம் கிடைக்குமா பையன் அப்பன பாத்து பல்சு வாங்கி கொடுன்னு யோ உன் வயசு என்ன என் வயசு என்ன நீ என்ன பாத்து அப்பான்னு பண்ணாதயா வயச பாத்து வரது இல்லப்பா பாசம் ஆரம்பிச்சாங்க நான் இந்த வீட்டுல எவ்வளவு நாள் போறேன் எவ்வளவு நாள் ஒரு பதினஞ்சு வருஷம் இல்லட்டா இருபது வருஷம் இப்ப நீ வீட்டு விட்டு வெளில போவல மண்டா சும்மா உதார விடாதய்யா இத பாத்தியா கான்ட்ராக்ட் இதுல கையெழுத்து போட்டுதான் என்ன தடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த காண்ட்ராக்ட்ல முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா நீயே படிச்சு பாரு குட்ஸ் ஒன் சோல்ட் வில்நாட் பேக் கரெக்ட் ஒருமுறை விற்பனை செய்யப்பட்ட பொருளை வாபஸ் வாங்க இயலாது அனுப்ப முடியாது கண்டிஷன் நம்பர் டூ தத்தெடுத்த குழந்தைக்கு தினமும் மூன்று வேளை சாப்பாடும் இரண்டு வேளை பாலும் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக கொடுக்கலாம் கள்ளிப்பாலா இருக்கும் கண்டிஷன் நம்பர் த்ரீ பால் என்பது சுத்தமான மடிய நல்ல வேலை ஆவின் பால் என்ன சொல்றீங்க போச்சு மமீ நீங்க என்ன பண்றீங்க உள்ள போய் ஓவல்தீன் ஹார்லிக்ஸ் போன்விட்டா வீவா எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு காக்டெயில் கொண்டாங்க ஆசைப்பட்ட என்னடா பண்ற என்ன இப்பதான் வந்து ஹைதராபாத் வைட்டமின் ஏட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் பி ஏன் டிட்டேன் போய்டு பயமா இருக்கு சரியான சந்தர்ப்பம் இந்த ஆளு எங்கல் மலையில இருந்து விடமா ஏற்கனவே உருட்டி விட்ட பாடி ஒன்னும் கிடைக்கல கொடைக்கானல் கோடை வாசஸ்தலமா இல்ல கொலை வாசஸ்தலமாடா மாப்பிள இப்ப என்ன செய்ய போனீங்க சரியான சந்தர்ப்பம் பேருல வச்சுக்கிறேன் நீங்களே ஐஷன் போங்க விட்டுதுங்க மாப்பிள நான் எங்கேயும் போக மாட்டேன் உள்ள போய் தூங்குற சரிவா கார் உங்களுக்கிட்ட கொஞ்சம் பேசணுமா சார் திரம பத்திரிக்க வந்திருக்கேன் உங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி என்ன பேட்டி இருக்கீங்களே என்ன காரணம் என்ன அதாவது கடை அப்படி எல்லாம் பேசுறாங்க நாம வளர்த்த பசங்களே நம்ம இப்படி பேசுறாங்களே அவங்க பீல் பண்ணி பதிலுக்கு ஏதாவது சொல்லும் போது இந்த கடை நமக்கு பாரமா இருக்கு ஒரு முதியோர்கள கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படி சேர்த்துறாங்க அவங்க ரொம்ப பண்றாங்க பெரியவங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டா அதை அடுத்து ஜ அதுக்கு மேல நீங்களே என கூட இந்த மாதிரி கழிச்சு ஜாஸ்தி ஆயிடும் உமாச்சி கனவுல பயமுடுத்து இப்ப எட்டு வயசா சேராடா கமன கடை இந்த அங்கிள் யாரு டாடி பத்திரிகைல இருந்தோ பிடிக்க வந்து இருக்கிறாரு டாடி நீ வேணா அம்மா மடியாச்சுக்கிறியா என்ன இடுப்புல தூக்கி வச்சுக்கீங்க ரெடியா சார் ரெடி சார் போட்டோகிராபர் எங்க போட்டோ நல்லா விழுந்திருக்குங்களா போட்டோகிராபரே கீழே விழுந்துட்டா போட்டோ விழுந்துருக்காத நல்லா விடும் உள்ள மிஸ்டர் சிவா ஏதாவது சொன்னாலே எவனோ அதை மெசேஜா எடுத்துக்கறதில்ல எங்கிட்ட போய் மெசேஜ் கேக்குறீங்க இருந்தாலும் சொல்றேன் சில விஷயங்களை நாமளே நம்ம முயற்சியில செய்யணும் அடுத்த உங்களை நம்பி ஆத்துல இறங்கினா இதுதான் பாடி வைத்திய கீழே பத்தி எதோ சொல்றாங்க அம்மா சென்னை பாத்து பயப்படலாமா என்ன சொல்றீங்க சந்தாண்டி இனிமேல் உள்ள நக்கல் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லாத போயிடுச்சு இல்ல டெய் கிண்டல் பண்றியா மூக்கு கண்ணாடிய குடுத்து கிளாஸ் மாத்தி குடு அதுவும் ஃபிரிட்ஜில் எப்படி சாதா வாட்டர் ஃபிரிட்ஜில் வச்சா கூலிங் வாட்டர் சாதா கண்ணாடியில் வச்சா கூலிங் கிளாஸ் என்னட என்ன ஒண்ணும் கேட்காதம்மா பயன் வயசுக்கு மேல சட்டப்படி யாரையுமே தத்து எடுத்துக்க முடியாது நான் மட்டும் சொல்லிருப்பா நானும் தத்து மகனா வந்திருப்பேன் யாரு டாடி அவங்க ரெண்டு பேரும் உனோட தாத்தா பாட்டி சைஸ் பெரிய தாத்தா பெரிய சைஸ் பாட்டி குழந்தை பெரிய மரியாதை இல்லாம பேச கூடாதுங்க என்ன வீட்டை விட்டு போய்டீவியா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்க நான் முயற்சி பண்ணுவேன் ஆக மொத்தம் வீட்டை விட்டு போமாட்டேன் இப்படிதான் வழிக்கு சரியில்ல ஒரு பெரியவரை தத்து எடுத்து வளர்ப்பாங்க நாங்க ஒரு வழக்கையே தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கோம் பாட்டி பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி எனக்கு சோறு ஓட்டி விடுறியா உனக்கு இல்லாத இல்லாத வீட்டுல கழுவன் துள்ளி விளையாடுறான் அப்படி சொல்லாதீங்கமாமா புள்ள பெத்துக்க மாட்டேன்னு சொல்றாளே அவ வீட்லன்னு சொல்லணும் இருக்கட்டும் ராஜிகா எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும் அவ எதையும் செய்ய மாட்டேன்றாதான் பிரச்சனை பாட்டி பாட்டி நடுப்பகல் சரி சரி சொல்லட்டுமா வசந்தி வசந்தின்னு ஒருத்தி பத்து எபிசோடு ஓவர அவளுக்கு அப்புறம் எனக்கு என்ன உனக்கு அவருக்கு சொல்லும் போது எனக்கு அடி பா அவன் என்ன கூட ரெண்டு இருப்பாண்டி அவரு நீங்க ஒன்னாயிட முடியுமா நீங்க யாரு எங்க அம்மாவோட புருஷன் அவரு யாரு அம்மாவோட பேர புருஷனு பேருன்னு ஒன்னாயிட முடியுமா ரெண்டு பேருக்கு முன்வண்ட வேணா வாழ்க்கையா இருக்கலாம் வாஸ்தவம் சிவா வந்தவுடனே கேக்கணும்னு நினைச்சேன் ஜாதக எழுதுன்னு தெரியும்ப்ப தெரியும் அந்த குழந்தை சாமி வலதுகால வைக்கும் பொழுதே டைத்த நோட் பண்ணிட்டேன் நெல்லை வசந்தன் ப்ரொஃபசர் பாதுசாதி முரளிதரன் சுகுமார் ஏகப்பட்ட பேரு சொல்லி வச்சிருக்கேன் எல்லாரும் கட்டம் போட்டு கரெக்டா குடுத்துருவாங்க வெரி குட் பாப்பல பேசாம இருங்க நம்பிக்கை இருக்கிற உங்களோட மனசை புண்படுத்தீங்க முன்ன மாதிரி இல்ல வச்சு சாத்திடுவோம் எங்க அப்பாக்கு ஜாதகத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கு ஜோசியம் பாக்கிறாரு அவர் செருப்பு வாங்க போனா கூட ஜோசியரை கூடவே கூட்டு போவார் ஜோசியர் ஜோடி பொருத்தம் பாக்க வேண்டாமா ஆஹ் போற போறோம் இந்த பகல் வயசுலாம் ஒண்ணு வேணாம் இந்த குழந்தை சாமியாசில இருந்து கூட்டணும் கல்விக்கு போயிருக்காரு அங்க கும்போன லட்சுமி பாட்டின்னு ஒரு பாட்டியும் முதியோர் கல்விக்கு போயிருக்காங்க சரி அந்த பாட்டியை பாத்தி ஒரு ஜொல்லு விட்டு கடலை போட்டு லவ் நோட்டு குடுத்துருக்காரு லவ் நோட்டா நாலு பக்கம் ஆறு பக்கம் நாற்பது ஒன்னு நோட்டு லவ் நோட்டு தானே இப்படி போட்ட ஒரு ஆட வீட்டுல வச்சுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு எனக்கு ஒரு ரகசிய லெட்டர் வந்திருக்கேன் என்ன இப்படி தப்பு பண்ணலாமா நான் ஒண்ணும் கும்பகோணம் லட்சுமி பாட்டிக்கு மொத முதல் லவ் நோட்டு கொடுக்கல இன்னும் அவதான் அவ ய யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பிரஷ்ஷ கொடுத்து அதே பாத்ரூம் கழிவு பிரஷ்ஷா இல்ல இல்ல டூத் ப்ரஷ என்கிட்ட பல்லே இல்லாத கழுவனுக்கு டூத் ப்ரஷா நேரம்டா நாம தான் இல்ல அட்லீஸ்ட் ப்ரஷாவது இருப்பவே சொல்லிட்டு இந்த பிரஷ்ஷனா கொடுத்தா என்னைக்கு கொடுத்தாங்க பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதி வேலண்டைன்ஸ் டே காதலர் தினத்தன்னைக்கு குடுத்திருக்காங்களா பிரமாதம் இதை மாக்கரை பாக்கணும் பாத்தா பாத்துட்டு போட்டுமே யா கபடி மேல போறதுக்கு எனக்கு டிக்கெட்டா யூபி நான் உத்தரபிரதேசா உத்தரபிரதேச போன ராமூர் கோவில் கட்ட போறாங்களா நீ ஒரு செங்கல் எடுத்துட்டு போட மூதேவி என்ன மேடர்ன்னு கேளு சூலூர் பேட்ட நீங்க என்ன பண்றீங்க குழந்தை அடிச்சிட்டு ரயில்ல போறீங்க குழந்தை அசந்த சமையம் பார்த்து அவர் அங்கேயே விட்டு நீங்க மட்டும் திரும்பி வந்துருங்க தங்கச்சி சூப்பர் ஐடியாமா பாவம் குழந்தை அப்பல போய் இங்கிலீஷும் தெரியாம ஹிந்தியும் தெரியுமா யாரை தெரியுமா எங்க கட்சியோட அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா என்ன தொண்டர்கள் யாருமே ஹிந்தி கத்துக்கூடாது ஏற்கனவே அரசியலுக்கே வரணும் என்னடா கட்சி தொண்டர்கள் யாருமே ஹிந்தி கத்துக்கூடாது ஆனா தலைவர்கள் மினிஸ்டரா இருப்பாங்களா டெய் தமிழ்நாட்டு ஜனங்கள முன்னேறவே விடமாட்டீங்களா தலைவா இப்ப நீ என்னதான் சொல்ற சொல்ற இந்த ஐடியாலாம் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது ராதிகா குழந்தை வீட்டை விட்டு வெள்ள அனுப்புறதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன் என்ன ஐடியா அந்த ஐடியா சக்சஸ் ஆச்சுன்னா நீ நம்ம ரூட்டுக்கு வரணும் என்னன்னு சொல்லுங்க ப்ரவுன் சுகர் ப்ரௌன் சுகரா அதான் லேட்டஸ்ட் டெக்னிக் அஞ்சு கிராம் இல்ல பத்து கிராம் ப்ரௌன் சுகர் வாங்கி சின்ன பொட்டலம் கட்டி குழந்தைசாமி பேக்கெட்ல வச்சு ஒரு குச்சி வாங்கி கொடுத்து காந்தி சடிக பின்னா நிக்க வச்சு கமிஷனர் ஆப் போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லும் அவளதான் புட்டி உள்ள வச்சிருவாங்க கும்போன லட்சி பாட்டியோட கள்ள காதல் குவையத்துக்கு ஓடிட்டாங்க அங்க கல்யாணம் போறாங்களா அப்படி சொல்லிடலாம் ஐடியா நல்லதா இருக்கு ஆனா பத்து கிராம் ப்ரௌன் சுகர் நாலாயிரம் ரூபாய் ஆகுமீங்க சரவணா ஸ்டோர்ஸ் இன்றைய தங்கம் விலை மாதிரி கரெக்டா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கியா ப்ரௌன் சுகர் எங்க கிடைக்கும் தான் என்ன தலைவா கையில நெய்யை வச்சுட்டு வெண்ணெய் களை ஏறியா உடலி பேசாத வெண்ணயிட்டு நெய் களை ஏரிய இந்த செட்டியாரு நாட்டு சக்கரன்னு கேளு அடே சார் நான் ஆளுங்கால் குறையில இருந்து வரேன் சார் ஹிருடா சிவா பார்சல் நடந்து வருது ஒருவேளை மனித வெடிகுண்டா இருக்க போகுது பயப்படாதீங்க சார் ஆளுநாள் கொரியல் மட்டும் தான் அனுப்புறோம் நாங்களே டோர் டெலிவரி பண்ணிடுவோம் வெளியூருக்கு ஆளுங்களை கொரியர்ல அனுப்புறீங்களா ராதிகா என்ன வெளியூர் போட்டு என்ன கூப்பிடாதுல அனுப்பிடுறேன் உங்களுக்கு அட்ரஸ் தெரியலன்னா பார்சல் எனக்கு த்ரீன் போட கூடாது சொன்னேன் நடந்து வந்துருக்கு என்னது இது மகளே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 நியூயார்க்ல ஒரு அநாத ஆசிரமத்துல இருக்கா எல்லாரும் நான் உங்களுக்கு பொண்ணு அப்ப அவ உங்களுக்கு பேசி இல்லையா மகளே வாயார பாட்டின்னு ஒரு தவிர கூப்பிடுமா பாட்டியா பாட்டி என்ன படுக்க வச்சுக்காங்களா பாட்டியா நல்லா கூப்பிடு பாட்டியா எனக்கு இப்படி ஒரு பேரா நீ பொது வாழ்க்கைக்கு வந்த ஒவ்வொன்னு முன்னுக்கு வந்துருவோம் கிட்ட வாங்கன்னு சொன்னது என் பேரு உங்ககிட்ட மெதுவா சொல்றதுக்காக ஏதாவது கெட்ட வார்த்தியா ஐம் பிரபாவதி ஐ எம் ராதிகா ராதிகா பிரபாவதி அப்படி போடுற நீ தான் பயல்ஸ் காரணமா மூல காரணம் நோ பொலிட்ட தகுத்தே ரெண்டு பேரே ஒன்னா உள்ளத்துக்கு போட்டு பங்சர் பண்ணிடுறேன் கை துருது இருக்கு என்னடா கையில இருந்த சிலைய காணும் போட்டியா தூய்க்கு போடுறதா தலைவா அது இப்ப தை வச்சல அதோட பேரு போர்வெல் தேவி இன்னும் சரோஜா தேவி மாதிரி சொல்றீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் யாரு சூப்பர் பிகரா இல்ல இப்ப ஓடிச்சேன் யாருன்னு கேட்ட அந்த பொண்ணா அவைய பேத்திட பேத்தியா தாத்தா இல்ல மின்னல் பேத்திய ஒரே ஒரு வாட்டி கண்ணுல காட்ட கண்ணமா மின்னல் பிரதி வெளியில வாம உன்னை பார்க்க யாரு வந்திருக்காங்க பாரு சூலூர்பேட்டையார் வந்திருக்காக அவருடைய பாதுகாப்பு அதிகாரி வெட்டியா வந்து நிற்கிறார்கட்ச கணக்கான ரசிகர்கள் வந்திருக்காக ஓடிவாமா மின்னல் என்ன கூப்பிட்டீங்களா தாத்து தாத்துன்னு சுருக்குது என்னது மனசு கேக்கையா இதோ பாருங்க அந்த சிரிக்கு இன்னொரு தடவைடு சண்ட பாட்டி பேச்சு கண்ட மாதிரி தெரியல இருக்கு ராதிகா என்னங்க என்ன ராதிகா மணி ஏழாவது இன்னும் பேப்பர் வரல பேப்பர் கால் இன்னும் வரலீங்க சரி, அப்படியா கொண்டா இது கொஞ்சம் நீயே காபி போட்டியா பேப்பர் எனக்கு வேணாம் நாளைக்கு படிச்சுக்கறேன் அதுவும்ல தலை அவளுக்கு ஒண்ணு இல்ல என்னமா நீ தாத்தா பேச்சி உறவா இப்படி சந்தேகப்படுற இதெல்லாம் செய்யறாங்க ஒவ்வொரு வீட்லயும் அழுக்காக்கவே முடியா நீவேக்கு கோப்பாவா அதாவது கொள்ளு பாட்டி கொள்ளுப்பாட்டி நடத்தும் கோபா கோபாங்க என்ன மாதிரி அன்புள்ள அஞ்சு சுதாவை சந்தேகப்படுற மாதிரி நீ இவ மேல சந்தேகப்படுறீ பிரபாவத்தி யாரு உனக்கு பேத்தி எனக்கு கோப்பை கோப்பேனா கொள்ளு பேத்தி உனக்கு வெறும் பே பேட்டி நீ வேணா கூப்பிடலாம் பாட்டிக வர சுகுமாரி, பாட்டமாரி மாட்டேத்துக்கு சிசுபால யோகானந்த சுவாமி மெட்ராஸ் வந்திருக்காரா அவ்வளவுதான் ஜனத்தொகையை பெருக்கிடுவாரு அவர் கிட்ட உனக்கு சீக்கிரமா குழந்தை பறக்கணும்னு வேண்டிகிட்டேன் அவரு சிசுபால சூரணத்தை குடுத்தாரு சூரணம் குடுத்திருக்காரா உள்ளுக்கு சாப்பிடணுமா அத வச்சு வைத்தியம் பண்றாங்க பல்ஸ் பாக்குறாங்க அவன் மூஜில தண்ணி தெளிக்கிறாங்க சிவா சந்தோஷமான சமாச்சாரம் என்னமா பிரபாத்தி அம்மா போற டாக்டர் எங்க வீட்டுல யாரோ அப்பாவா போறாங்க என்னது நான் எங்க யாரும் அப்பா போறாங்களா யாருன்னு தெரியல இருக்காணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கு போய் உனக்கு கேவலமா இல்ல மாட்டேன் மரியாதையா சொல்லுடி இப்ப எதுக்காக கோவப்படுறீங்க கல்யாணம் பண்ணிட்டு பெற மாட்டேன்னு சொல்றதோட இது ஒன்னும் கேவலம் இல்ல இந்த குழந்தைக்கு அப்பா யாரு ராதிகா என்னமா இது வாயை என்ன விட்டு அடிக்கிற யோகானந்த சுவாமிகளா சிசுபால யோகானந்த சுவாமிகள் உனக்கு சொல்ல வரல ஏன்னா உனக்கு அவர் தயவு தேவையில்ல அகந்தப்படாதா குழந்தை புறக்கட்டும் அதுகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிய கேட்கணும் இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க என்னையா செக்யூரிட்டி துப்பாக்கி போய் எடுக்கல வச்சிருக்க அவங்க கையில போயிடுச்சு எல்லாரும் கேட்டுக்கோங்க சிவா எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அய்யோ அதனால சிவாவை சுட்டுட்டு நானும் சுட்டுக்கு போறேன் அய்யோ அம்மா ராதிகா என்னம்மா இது சித்தி கிளைமேக்ஸ்ல பிரபாவதானா அக்காவா ஏ பாட்டின ஆயானாண்டி சுடணும் சொன்ன கதை நீ ஒன்னு அப்புறம் எங்க எல்லாரையும் உங்களைதான் சுடணும் எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன் நானும் பிரபாவதியும் செட்டப் இந்த வீட்டுல என்ன தவிர எல்லாரும் செட் அப் பண்றீங்களாடா அது இல்லப்பா ராஜியாவோட மனச மாத்தாக நீயும் சூலூர் பேட்டியும் சேர்ந்து செஞ்ச சொல்ல வந்த போய் இப்ப சொல்றீங்க ஆமா தங்கி நீ அன்னைக்கு கேட்ட மாதிரியே பதினஞ்சு வயசு பையனை தத்தெடுக்க போகும்போது சிவா தலைவரும் உங்ககிட்ட பெங்களூர் போறதா சொல்லிட்டு வந்தாரு நாங்க ரெண்டுதான் குழந்தசாமிய பார்த்தோம் எனக்கு மூணு பசங்க எல்லாரும் கார் பங்களான்னு வசதியா தான் இருக்காங்க ஆனா அவங்க பங்களாவில இந்த கிழவன் தங்கறதுக்கு ஒரு மூலையில இடம் கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்ல என்ன ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டாங்க மாசம் ஆறாயிரம் ரூபா பணமும் கொடுக்கறாங்க ஆனா அந்த பணத்துல வாழ்க்கை நடத்த நான் விரும்பல அதான் முதியோர் இல்லத்தை விட்டு வெளியே வந்தேன் அப்பதான் இவங்க ரெண்டு பேரையும் நான் சந்திச்சேன் ால விரட்டப்பட்ட ஒருத்திட்டம்ையில மனைவிங்க வாயில வரவே வரா என்னது அரசியல்வாதியா இருக்கான் சேர்த்து வச்சு கூட்டணி ரெண்டே மாசத்துல காய்ட்டு விட்டுருவா இப்படியேதான் பேசுவாங்க சுட்டு துப்பாக்கி கீழே போடுமா இந்த துப்பாக்கி வேலை கொடுத்தே ஆகணும் இனிமே உயிரோடவே இருக்க கூடாது போறேன் ராதிகா சொன்னாக்கிய கீழே போடு யோ செக்யூரிட்டி சும்மா ஏரியா இத்தனை நேரம் பேசாமட்டு போறேங்க போது சிரிச்சுக்கறேன் அட பாவிட்ட பாதுகாப்பு கொடுத்த சரி ஏதோ கவர்மெண்ட்ல உனக்கு போலீஸ் உனக்கு அது வரைக்கும் சந்தோஷப்படு போலீஸே இல்லங்க யார் நீ கட்சி தலைமை உங்களையே உழவு பாக்க அனுப்பி வச்ச சார் இதுல தெரியும் நீதி என்ன அரசியல்வாதி ஜனங்களை ஏமாத்தினா அவங்களை ஏமாத்ததுக்கு கூடவே ஒரு ஆள் வருவான்னு புரியுதா சரிப்பா நான் எங்க ஏதோ இந்த கிழவனால உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடிஞ்சுது அத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் போயிட்டு வரேன் இத பாருங்க குழந்தைசாமி இத்தனை நாள் நீங்க எங்களுக்கு குழந்தையா இருந்தீங்க இனிமே உங்களுக்கு நாங்க குழந்தைங்களா இருந்துட்டு போறோம் துணைக்குதான் எங்க அப்பா மாமனார் எல்லாரும் இருக்காருல்ல பேசாம இருந்துட்டு போங்க ஹரி டாடி இத நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க மம்மிசே மாட்டேங்கிறாங்களே சொல்லுவாங்க சொல்லுங்க மம்மி என்னங்க நீங்க என்ன குழந்தை பெத்துக்கோ பெத்துக்கோனு சொல்றீங்க ஆனா மூணு குழந்தைங்க பெத்த இவரையே முதியோர் இல்லத்துலதானே விட்டுருக்காங்க இங்க பாருங்க நான் ஒரு முடிவு கொண்டுட்டேன் என்ன தத்த போறணும் இல்ல குழந்தை பெத்துக்கு போறணும் இல்ல என்ன பேசுறேனி ஏதோ சில அறிவு கட்ட பணத்துக்கு ஆசைப்பட்டு பெற்றவங்களோட உறவை மதிக்காம புதியவர்கள விட்டுறாங்க எல்லாருமே அப்படி இருக்காங்க எவ்வளவு பேர் அப்பா அம்மாவோட கஷ்டமோ நஷ்டமோ இல்லையா பெற்றவங்கதான் குழந்தைங்கள கை விட்டுறாங்களா ஒரு பெரியவர் குடும்பம் ஒண்ணு சேரணும் இங்க வந்து உதவி செஞ்சிருக்காரு ஒண்ணுமே புரியாம இருக்கிய கிளைமேக்ஸ்ல ஏதாவது சொன்னா என்ன மன்னிச்சிருங்க நான் திருந்திட்டேன் அவ்வளவுதானே சொல்லணும் எப்பவுமே எக்ஸபஷன் ரூல் ஆகாது அதை தெரிஞ்சுக்க ஓகேயா கவலைப்படாதீங்க பத்தே மாசத்துல உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்றுக் கொடுத்துறோம் நம்ம வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு ஏன் நம்ம கதைய மெகா சீரியலா முன்னூறு வாரம் எடுத்து எவ்வளவு நல்லா இருக்கும் முன்னூறு வாரம் மெகா சீரியலா ஏமா ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிறதே உனக்கு பிடிக்காதா ஜனங்களை அழைச்சு துட்டு பண்ற பிசினஸ் எனக்கு தேவையே கிடையாது ஜனங்களும் சந்தோஷமா சிரிக்கணும் நாமளும் சந்தோஷமா சிரிக்கணும் அதான் நம்ம பாலிசி என்ன சொல்றீங்க